அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அறிவு நலத்தினுடைய கருத்துக்களை உள்ளந்தோறும் வள்ளுவம் என்கிற தலைப்பிலே நாம் திருக்குறள் கருத்துக்களை முடிந்தவரை குரட்பாவை படித்து அதனுடைய பொருளை அறிந்து வருகிறோம் அறிவு நலம் மனநலம் சொல்நலம் உடல் நலம் செயல் நலம் உறவு நலம் பொருள் என்ற தலைப்புகளை வகுத்து தகுந்தவாறு நாம் திருவள்ளுவர் அருளியுள்ள திருக்குறட்பாக்களிலிருந்து குரட்பாக்களை படித்து பொருள் அறிந்து வருகிறோம் அறிவுடைமை பேதைமை புல்லறிவாண்மை கல்வி என்ற நான்கு தலைப்புகளே அறிவு நலத்துக்கான கருத்துக்களை அறிந்து கொண்டிருக்கிறோம் கல்லாமை என்கின்ற அதிகாரமும் கல்வியினுடைய முக்கியத்துவத்தை அவசியத்தை தேவையை எதிர்மறையிலே நமக்கு உணர்த்துகிறது கல்லாமை என்பதற்கு கற்றலை செய்யாமை அதாவது கற்பதை செய்வதில்லை படிக்கிறதே கிடையாது நூல்களையெல்லாம் படிக்கிறதில்லை அப்படி கல்வி கற்காதவனுடைய இழிவை சொல்லுகிறார் இதுக்கு முன்னால் சொன்னது கல்வி கற்பதனால் வரும் சிறப்பு இப்பொழுது சொல்வது கல்வி கற்காததினால் அதாவது படிக்காமல் போவதனால் வரக்கூடிய குற்றம் இழிவை சொல்லுகிறார் முன்பு உடன்பாட்டு முறையிலே சொன்னவர் அது இன்னும் முற்று பெறவில்லை அப்படிங்கிறதுக்காக எதிர்மறை வாயிலாகவும் இதை சொல்லுகிறார் ஆகவே இது கல்வியோட சேர்த்துத்தான் கருதுகிறோம் கல்வியின் சிறப்பை சொன்ன அதிகாரம் நிறைவு பெற்று கல்லாமையாகிய குற்றத்தை அதன் இழிவை சொல்லுவதன் மூலம் கல்வியின் அவசியத்தை உணர்த்துகிறார் வள்ளுவெருமான் முதல் குரல் பாவை படித்து பொருள் தெரிந்து கொள்வோம் அரங்கின்றி வட்டாடியே நிரம்பிய நூலின்றி கோட்டி நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல் அரங்கிய வட்டாடியற்றே அப்படின்னு நாம் ரீ அரேஞ்ச் பண்ணிக்கணும் கொண்டுகூட்டி பொருள் சொல்றது அப்படின்னு சொல்லுவார்கள் அதாவது அறிவு நன்றாக நிறைய இருக்கணும் நிறைய நூல்களை படித்து சுயமாகவும் சிந்தித்து தானும் நிறைய நூல்களை பெரியோர்களிடமிருந்து கற்று தன் உள்ளத்திலும் நிறைவை பெற்று தெளிவாக புரிஞ்சிருக்கணும் கசடர கற்கன்னு சொன்னார் மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவுன்னு சொன்னதுனால நிரம்பிய நூல் அப்படின்னு சொன்னால் அறிவு நிறைய இருக்கணும் நிறைய புஸ்தகங்களை படிச்சிருக்கணும் நிறைய சாஸ்திரங்களை முறையாக கசறதை கற்று இருக்கணும் தன்னுடைய உள்ளத்துலேயும் அந்த கல்வியினால் ஒரு மன நிறைவும் அடக்கமும் இருக்கணும் இது ஒரு கருத்து அதாவது இதில் ரொம்ப முக்கியம் என்னன்னு கேட்டால் நல்லா படிக்காமல் சபையில் பேசக்கூடாது ஒருத்தன் நல்லா படித்து அதுக்கப்புறம் தான் சபையில் பேசணும் அறிஞர்கள்லாம் நிறைய படித்தவங்க இருக்கிற சபையில் படிக்காத ஒருத்தன் பேசினான்னா அது என்ன ஆகும்னா கோட்டிக்குழல் கோட்டிக்குழல்னால் ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கிறது முறையாக படிக்காத ஒருத்தன் நிறைய படிக்காத ஒருத்தன் தன் உள்ளத்துக்கு தான் அந்த ஒரு விஷயத்தை சொல்கிற போது அந்த விஷயத்தை பற்றி முழுமையாக தெரியாத ஒருத்தன் அதை ஒரு சபையில் சொல்லுவானே ஆனால் அது எப்படி இருக்கும்னா ஒரு சபையில்லாமல் அதாவது அந்த காலத்திலெல்லாம் விளையாடுறதுக்குன்னு ஒரு அறை இருக்கும் அது விளையாடுறதுக்குள்ளே கோடுகள் அதெல்லாம் வரைஞ்சிருப்பாங்க இப்போ நாம் பரமபத சோபானம் விளையாடணும்னா அதுக்குள்ளே இந்த படம் இருக்கணும் கையில் தாயக்கட்டம் இருக்கணும் நாம் இந்த கல் வச்சு விளையாடுவாங்க அதுக்கு ஒரு கட்டம் போடுவாங்க முக்கோணத்தில் ஒரு கட்டம் போட்டு செவகமாக சில மூன்று வரிகள்லாம் போட்டு அதில் தான் அந்த விளையாட்டை விளையாடுவாங்க அப்படி விளையாடுறதுக்கு ஒரு ஒரு அரங்கம் இருக்கணும் அந்த அரங்கத்தில் அதற்குள்ள அமைப்புகள்லாம் இருக்கணும் சுருக்கமாக சொன்னால் இப்போ கிரிக்கெட் விளையாடணும்னா அந்த பிளே கிரவுண்ட் இருக்கணும் அந்த பிளே க்ரௌண்டில் அதுக்குள்ளே மார்க்கெல்லாம் பண்ணியிருக்கணும் அதுக்கு வேண்டிய ஸ்டம்ப் இருக்கணும் பேட் இருக்கணும் பால் இருக்கணும் இதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் எப்படி விளையாடுறது சும்மா இப்படிப்படி போயிட்டு வரலாம் கிரிக்கெட்லேயும் சொல்லணும்னா வெறும் பேட்டை வச்சுன்னு என்ன பண்ணுறது பால் வேணும் இல்லாட்டி பால் இருந்து என்ன பண்ணுறது பேட்டு வேணும் இப்படிலாம் சொல்கிற மாதிரி சொல்லலாம் அது மாதிரி இங்கே வெறுமன தாயக்கட்டையை வச்சுக்கிட்டு உருட்டின்றே இருந்து பிரயோஜனம் இல்லை அதை உருட்டுறதுனால ஒரு காய எடுத்து அந்தந்த கட்டத்தில் வச்சா தான் அந்த விளையாட்டுங்கிறது விளையாடக்கூடியதாக இருக்கும் அதை தான் இங்கே சொல்கிறார் ஒரு கட்டம் இல்லாமல் அரங்கு இல்லாமல் இடம் இல்லாமல் அதற்குரிய அமைப்பு அந்த உண்டை வட்டாடின்னு சொன்னால் அந்த உருண்டையை உருட்டுறது சொக்கட்டான ஆடுறதுக்கு காய உருட்டினா போராது காய் வைக்கிறதுக்கும் அதை முன்னேறி செல்வதற்கும் அதில் வெற்றி தோல்வி பார்க்கறதுக்கும் கோடுகள் வகுக்கப்பட்ட ஒரு அமைப்பு அரங்கம் வேணும் சொக்கட்டான் ஆடுவதற்காக தரையிலே வரையப்படுகின்ற கட்டங்களைத்தான் அரங்கு என்ற சொல் குறிக்கிறது அந்த அரங்கு இல்லைன்னு சொன்னால் ஆட்டத்தில் மகிழ்ச்சி வராது அதுபோல் சபையில் பேச வேண்டும்னா கல்வி அறிவு நிறைய இருக்கணும் அறிவில்லாதவன் சபையில் பேச முடியாது இங்கே என்ன சொல்கிறார் நிரம்பிய நூலறிவு ஒரு ஸ்தானமாகவும் அதாவது அரங்கமாகவும் அப்படி பேசுறது காய உருட்டுறதாகவும் அர்த்தம் பண்ணி பேச்சோட அளவு அந்த நிறைய குணம் அதை வந்து நூலறிவால் பார்க்கணுங்கிற நிறைய நூல்களை படித்தா தான் என்ன சொல்லணும் அதை எவ்வளவு சொல்லணும் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் அதை வச்சு தான் விட போடுவார்கள் மற்றவர்கள் இவர் எதை கற்றிருக்கிறார் எவ்வளவு கற்றிருக்கிறார் வெற்றி தோல்வியை வந்து அந்த சொக்கட்டான ஆடுறதுக்கான அமைப்பில் இருக்கிற கல்லை போல வெற்றி தோல்வியை அரங்கத்தால் அறிவது போல அப்படின்னு உதாரணம் சொன்னார் ஆ நிரம்பிய நூலறிவு அரங்கமாகவும் பேசுறது காய் உருட்டுறதாகவும் கொண்டு இங்கே உதாரணம் சொல்லியிருக்கிறார் நிரம்புறதுன்னா தெரிஞ்சிக்க வேண்டியவற்றையெல்லாம் தெரிஞ்சுட்டு சொல்கிறதுன்னு அர்த்தம் கோட்டிங்கிறது சொல்கிறதுன்னு அர்த்தம் ஒரு விஷயத்தை சொன்னால் அதில் சொல்லும் பொருளும் தெளிவாக புரியணும் பாட்டு பேசிகிட்டே இருப்பான் இருக்கும் பொருளே விளங்காது அப்படி ஆயிடும் படிக்காம பேசினா சொற்கள் தான் வருமே தவிர அதுக்கு ஒரு மீனிங் பொருள் அரங்கின்றி வட்டாடிய நூலின்றி கோட்டி கொழல் எல்லோருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாசுவாமிகளின் அருட்குரலில்